ம் திாமிகிகேந்திரைபாய சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை மேவ மாதமே யோகுச்ச சாா த்தமே யிரவிமே ஸேவெவ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பலவரோஸ் ஓயே स्वस्तिन स्वस्तिन வசேமேயுந்திரோ வூஷா விவேர்த் அரிஷ் ஸ்வீனோஸ் ஓ பிராப்பச்சரவியலோகாஸ் புனர்பீஷோ காமனியன் பீவ்வா சர்வான் விஷேஷாஸ்வீதி மதுரூ மாய மாமம்ிரமையத்தி விஷ்ராமவிஷான் பன்ஸ்வமன் ஜோதிஷாஸ் சூஷ்மா சர்வேத்தான் புனரபிஷா மசோ நீ அஜமோம் அகத்தம்தாபேக்கம் ஹியேக்கம் விவித விஷயிரா கஷா பிரணத்தயவித்தீ பிரா வைஷாஜேதோத்தரூதோக்கியமவிரதனோரே சமுதிரே காரணியாத்தமரேம் பூதேதோ यस्तं லோகாசா பிரதிஹதி மகம்தோஹா மோன்மச்சோரேஷ் சதுபனோன்வத்தி பாதவாதினா அமோக सर्वभावय सर्वं தாவைநேமி தோப்பவியம் ஹூத்தம் பிஷியதி ீம்ோங்க உபனிஷத் ஆரம்பிக்கும் பொழுது ஓங்கார மந்திரத்தை வைத்துக்கொண்டு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது இதம் ஓமிதி ஏதத்து அக்ஷரம் இதெல்லாமே ஓங்காரம்தான் தசிய உபவியாக்கியானம் இதப்பரம் பவத்தின் அந்த ஓங்காரத்தை நன்கு விளக்கி சொல்லப்போகிறோம் ஆக பிரதிஜ இது சங்கல்பம் முடிக்கிறபோது ஓங்காரத்தை பற்றி விசாரம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நிகமனம்னு பேர் ஆக தசிய உபவியாக்கியானம் தசிய உபவியாக்கியானு சொன்னால் பற்றிய விரிவான விளக்கத்தை இப்பொழுது சொல்லப் போகிறோம் கடைசியில் முடிக்கிற பொழுது சர்வம் ஓங்கார மந்திரத்தை கடைசி மந்திரத்தை பார் தெரியும் கண்ணிட மந்திர இதில் பேஜு போடல அமாத்திர்சது வியவஹாரிய பிரபஞ்சோபசமஹிவோத்வைத ஏவம் ஓங்கார ஆத்ம சந்திஷத்யாத்மான ஆத்மனா ஆத்மானம் ஏவம் தேத முடிக்கிறபோது ஓங்காரத்தை சொல்லி முடிக்கிறது ஓங்காரம் தான் ஆத்மான்னு சொல்லி அழகாக முடிக்கிறது நம்ம இதெல்லாம் முழுமையாக பார்த்த பிறகு தான் நமக்கு ஆரம்பத்துலேயே ஒன்றும் ஐடியா கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா டெவலப் ஆகிட்டே இருக்கும் படிக்க படிக்க கருத்துக்கள் நமக்கு புரிஞ்சு கொண்டே வரும் திரும்ப ஒரு முறை முறையாக பார்க்கும் பொழுது தான் நாம் இதை படித்து புரிஞ்சுகிட்டு இருக்கோம் தெரியும் அப்போ இம் இத்தி ஏத்தத்து அக்ஷரம் இந்த ஓங்காரம் வேதங்களில் அதிப்பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஓங்காரம் தான் இதம் சர்வம் இதம் சர்வம் வந்து அதையே விளத்துகிறது பூதம் தோன்றின இருக்கிற வரப்போகிற தோன்றியது இதுக்கு முன்னால் தோன்றியது இப்போ இருக்கிறது நீ வரப்போகிறது எல்லாமே மூன்று காலத்திலும் இருப்பது ஓங்காரமே காலத்தை வச்சு சொல்கிற உலக பொருள்களை சொல்லணும் ஒரு க அதாவது கடந்த காலத்தில் இருந்த வஸ்துக்கள் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இனி வருங்காலத்தில் வரக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே ஓங்காரந்தான் அது இன்னும் முடிச்சு சொல்கிற கால அதீதமான கால ஓங்காரம்தான் இப்படிய சாரம் காரியமும் ஓங்காரம் காரணமும் ஓங்காரம் காரியமான ஜகத்தும் ஓங்காரம் காரணமான மாயையும் ஓங்காரம் நாயான் அர்த்தம் ஆக காரிய காரணம் எல்லாமே ஓங்காரந்தான் ஆக ஓங்கார விசாரம் பண்ண போகிறோம் தசிய உபவியாக்கியானம்னா இது அர்த்தம் தசிய ஓங்காரஸ் உபவியாக்கியானம் விசாரா இதரது உபவியாக்கியானம்னா வியாக்கியானம்னால் தெரிய உழுது அர்த்தம் அதை நன்றாக விளங்கும்படி சொல்லக்கூடிய வியாக்கியானம் பண்ண போகிறோம் இப்போ இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம விசாரம் பண்ண போகிறோம் இது ஒன்றும் முடிக்க முடியாது இப்போ மந்திரத்துக்கு அவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ ஓங்காரந்தான்னு சொன்னதுக்கு பிறகு இந்த ஜகத்து ஓங்காரந்தான்னு சொல்லியிருக்கு இந்த காரிய காரிய பிரபஞ்சமும் இந்த காரியத்துக்கு காரணமான மாயையும் ஓங்காரந்தான் சொல்லியிருக்கு இப்போ ஓங்காரந்தான் ஜகத்து ஓங்கார விசாரம் என்ன விசாரம் ஜெகத் ஜகத் பிரம்ம விசாரத்துக்கு அந்நியமானது ஒன்றுதான் ஜெகத் விசாரம் அப்புறம் கடைசியில் சொல்லும் அது பிரம்ம விசாரம் சொல்லாம இவ்வளவு சொல்கிறது காரணம் என்னென்னா அத்வைத்தம் அதை புரிய வைக்கிறதுக்காக ரெண்டாவதாக ஒன்றுமே இல்லை ஆத்மாவுக்கு அந்நியமாக பிரம்மம் இல்லை பிரம்மத்துக்கு அந்நியமாக ஜகத்து இல்லை ஜகத்துக்கு அந்நியமாக ஓங்காரம் ஓங்காரம் வந்து இது பிரம்மத்தை குறிக்கிற ஒரு விசேஷமான சப்தம் அவ்வளவு சங்கராச்சாரியார் நல்ல விளக்கங்கள்லாம் இதுக்கு கொடுக்குற நம்ம இப்போ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இது எப்படி இந்த சம்பந்தங்கள்னா எப்படி ஓங்கார விசாரா ஜெகத்விச்சாரா பிரம்மவிசாரா ஆத்மவிச்சாரா எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தோட சாரம் என்ன சமஸ்தேதாந்த சாஸ்திரத்தோட சாரம் என்ன பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மீவ நாபர நல்ல சொன்னது ஒரு புத்தம்னெட்டு அந்த வேதாந்த டிண்டிமால வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது பிரம்மந்தான் சத்தியம் இந்த ஜகத்து மிச்சை நிச்சயன்னா என்ன அர்த்தம் பொய்னு அர்த்தம் இல்லை உண்மை இல்லைன்னு உண்மை இல்லை பொய்ன்னு சொல்கிறதுக்கு வேறு அர்த்தம் உண்மைன்னு முழு பொய் இல்லை ஆனால் மாண்புக்கிய காரியம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறது முழு போய்ட்டு ஆனால் அதுலேயும் அங்கெல்லாம் சூட்சமாக சிலதெல்லாம் சொல்லுவார் நான் பார்ப்போம் பிரம்மன் தான் சத்தியம் இந்த ஜெகத்து சத்தியம் இல்லை இந்த ஜீவாத்மா பிரம்மந்தான் இந்த பிரம்மத்துக்கு தன்யமா ஜீவம்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகம் சொல் அனேன வேத்தியம் சத் சாஸ்திரம் சாஸ்திரத்தை இப்படித்தான் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாந்தம் முரசு அறைகிறது அப்படி சொல்லியிருக்கு இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறது வேதாந்தத்தோட சாரத்தை எல்லாம் நான் அறவரியில் சொல்றேன் கேளு வேத பூர்வத்தோட சாரம் என்ன தெரியுமோ அது இன்னும் அறவரியில சொல்றேன்னு சொல்லி அரை சுலோகம் போய்டு ஸ்லோகார்த்தேன் வேதபூர்வத்துக்கு பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் வேதபூர்வத்தோட சாரம் என்னன்னா கடைசியில மற்றவங்களுக்கு உபகாரம் பண்றது புண்ணியம் மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணாமல் இருக்கிறது அதாவது இடைஞ்சல் பண்ணுறது பரப்பீடனம் பாப்பாள் பக்தி இது வேத பூர்வத்தோட சாரம் வேதாந்தத்தோட சாரம் என்னென்னா ஸ்லோகார்த்தே நபக்ஷாமிட்டி எல்லா உபனிஷத்து பகவத்கீதை பிரகரண கிரந்தங்கள் சித்திகிரந்தங்கள் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீ பிரிவ நாகராக இதே விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ பிரம்மத்தான் பிரம்மசக்தி தான் சாஸ்திரத்தோட சாரம் அப்படின்னு சொல்கிற பொழுது என்னுடைய பிரயோஜனம் என்னன்னா துவைதம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஆனால் நம்முடைய அனுபவம் என்ன இருக்குன்னா நம்முடைய அனுபவம் எல்லாம் ஒரே துவைத அனுபவமாக இருக்கு துவைத அனுபவத்தினால நமக்கு என்ன என்ன ஏற்படுறதுன்னா சுகமும் துக்கமும் மாறி மாறி வருகிறது சுகத்துக்காக இயங்குகிறோம் துக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு விருப்பப்படுறோம் ஆக இந்த ஞானத்தினால என்ன பிரயோஜனம்னு கேட்டால் துவைத்த நிவத்தி துவைத்தம் நீங்குகிறது துவைத்தத்துக்கு கொடுக்கற சத்தியத்துவ புத்தி போகிறது இருமைகளுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் போகிறது ஆக இந்த அத்வைத ஜானம் நமக்கு பரம பிரயோஜனத்தை உண்டு பண்ணுறது இது நம்ம விட போகிறது இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விசாரம் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன போட்டுக்கணும் வேதாந்தத்தோட விஷயம் நம்பர் ஒன் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மேனாவர்கள் வேண்டாம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா எதுக்காக இதை சொல்லி கொடுக்கறது அத்வைத ஞானத்துக்காக இந்த உபதேசம் இந்த துவைத்த ஜகத்து மித்யா அத்வைதம் பிரம்மை சத்தியம் இந்த துவைத்தமாக இருக்கக்கூடிய ஜகத்து நிச்சய அத்வைதமான பிரம்மந்தான் சத்தியம் இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியதாக நமக்கு இருக்கிற காமக்ரோதங்கள் பொறாமைய போட்டி வஞ்சனே சூழ்ச்சி இன்னொருத்தனை வித்தியாசமாக பார்க்கறது உடம்ப உடம்பை பார்த்து ஒரே அனாத்மா தான் அனாத்மாவை தான் ரொம்ப விசேஷமாக போற்றி பொழுது கொ கொண்டாடினுக்கான் பொய்யான இந்த என்னது பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய் என்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே இதை போய் நம்ம வந்து மெய்ன்னு சொல்லிகிட்டு அது வேற காரணம் மெய்ப்பொருள் அறியறதுக்கு இது கருவி அதனால் இதுக்கு உபச்சாரமாக மெய்னு பேரே நாயோட சரீரத்துக்கு மெய்னாக பேர் வைப்போம் நாயோட சரீரம் கழுதையோட சரீரம் பசுமாட்டோட சரீரத்தை போய் மெய்னாக சொல்லுவோம் அதெல்லாம் சொல்கிறது இல்லை நம்ம மனுஷரீரத்தை தான் மெய்ப்பொருள் அறிஞ்சாதான் இந்த பொய்யான உடம்புக்கு பயன் பொய்யான உடம்பின் மூலம் மெய்யான பொருளை தெரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் அப்போ தான் இந்த உடம்புக்கு மெய்ன்னு சொல்கிறது பொருந்து அதனால்தான் மகாத்மாக்கள் ஞானிகளோட சரீரத்தை பூஜை பண்ணுறோம் அவர்களுடைய சரீரம் போனதுக்கு பிறகு கூட அந்த சரீரத்தை ஒரு இடத்துல வச்சு அங்கே ஏதாவது ஒரு லிங்கத்தையோ எதையோ பூ வச்சு பூஜை பண்ணுறோம் எல்லாருடைய சரீரத்தை அப்படி பண்ணுறதில்ல ஆனால் சில பேர் பண்ணுறாங்க ஏதோ மதிப்புனாலும் பண்ணுறாங்க ஆனால் ஞானியாக இருந்தால் தான் அதுக்கு பிரயோஜனம் அப்பந்தான் நமக்கு இந்த உலகம் வித்தியாசமாக தெரிகிறதே தான் எல்லாம் வேறு வேறையாக தெரிகிறதே ஒரு டாக்டர்கிட்ட சொன்னா இல்லையா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் அவருக்கு வயசு தொண்ணூத்தி ரெண்டு சொன்னானா டாக்டர் எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது தான் தெரியுது டாக்டர் உங்க நாலு பேருக்குதான் ப்ராப்ளமாக அவர் இவனே இருக்கிறது ஒன்றுதான் சும்மா இது ஜோக்கு இன்னும் உங்க நாலு பேருக்கும் ஒரே ப்ராப்ளமாக அவருக்கு நாலா தெரியறது ஒருத்தன் போய் ரெண்டு ரெண்டா தெரியறதுன்னு சொன்னான் அவருக்கு வந்துட்டு ஒரு ஆளே நாலா தெரியறவன்ட்டுமே எப்படி பேசுறேன் அப்போ இது அத்வைத பிரம்மன் தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மையே துவைதத்தை பார்க்கறோம்னு சொன்னால் அறியாமையினால தான் துவைதத்தை பார்க்குறோம் இது ஞாபகம் நமக்கு இந்த துவைத புத்தி இருக்கிறதுக்கு காரணம் அஜான் இந்த துவைத்தம் சத்தியம்ங்கிற நினைப்புக்கு காரணம் இன்னும் சில பிரகடன கிரந்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா துவைத்தத்தை நீக்கிறது இருக்கிற சத்தியுத்தி உபனிஷ நீக்கிறதே தவிர இந்த உலகத்தை நெக்ட் பண்றதில்ல இந்த உலகத்துல நாம உண்மைன்னு நினைச்சு கொண்டிருக்கிற அந்த தன்மையை தான் நீக்கிறது எப்பொருள் இந்த குரல் எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ண வேண்டிய குரல் தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு மெய்பொருள் காண்பது அறிவு செம்பொருள் காண்பது அறிவு மெய்பொருள் கண்டார் அனுபவிக்கிறது மெய்பொருள் கண்டார் ஆக துவைத்த திருஷ்டி அஜானத்தினாலே ஏற்படுகிறது அறியாமையினால தான் துவைத்த திருஷ்டி இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா இருக்கிற பொருள் ஒன்றுதான் இருக்கிறது ஒரு பொருளாக ரெண்டு ஜெகத்துன்னு வச்சுப்போம் இது என்ன ரெண்டுங்கிறீங்க ஒன்றுங்கிறீங்க ஒரே குழப்பமாக இருக்கேன்னு இந்த ரெண்டு ரெண்டாக ஒரு பொருள் தானே இருக்குது ரெண்டு ரெண்டாக தெரிகிறது நான் அனுபவிக்கிறவன் உலகத்தில் இருக்கேன் அனுபவிக்கப்படுற உலகம் இருக்குது நான் பார்த்துக்கொண்டே இருக்கேன் வஸ்து ஒன்றா ரெண்டான்னு பேண்ட என்ன சொல்கிறது உபரிஷத்தை என்ன சொல்கிறது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது அத்வைதம்தான் அப்படிங்கிறது ஆனால் நம்ம அனுபவம் என்ன இருக்குது இருக்கு அப்போ ஒன்று ஏன் அனுபவம் உண்மையாக இருக்கணும் இல்லாட்டி சாஸ்திரம் சொல்கிறது உண்மையாக இருக்கணும் இல்லை ரெண்டில் எது உண்மை இதான் நம்ம கேள்வி அத்வைத பிரம்மன் உண்மையா துவைத ஜெகத்து உண்மையா இதுதான் விஷாரம் பொய்யான இந்த பொய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஆனால் நம்ம அனுபவம் என்ன தோன்று இருக்கிறது இதெல்லாம் உண்மையும்தான் நினச்சிட்டு பண்ணிகிட்டே இருக்கும் எவ்வளவுதான் என்ன விசாரம் பண்ணினாலும் இந்த துவைத்தில இருக்கிற சத்தியத்துவது காரிக்கிற மாயா மாத்திரம் அத்வைதம் பரமார்த்ததா நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் சொல்ற முறை ஆக இது பிரம்மந்தான் சத்தியம் ஜெகன் மித்யான் சொன்னா நமக்கு இருக்கிற இந்த அனுபவத்தில் எது உண்மை இது பிரம்மன் தான் ஓங்காரமே இவை அனைத்தும் பிரம்மே ஓங்காரமேனு சொன்னது அப்புறம் எல்லாமே பிரம்மன் சொல்ல போறது பார்க்கலாம் அப்ப இந்த ரெண்டு திருஷ்டி இருக்கு ஜகத் திருஷ்டி பிரம்ம திருஷ்டி ஜெகத் திருஷ்டி பிரம்ம திருஷ்டி எந்திருஷ்டி உண்மை ஜாநீசிரம்தான் அமதம் புரஸ் திரமபாத்ரஸ்ட் பிரசித்தம் ப்ரமவேதம் விஷமிம் புருஷயேதேதம் இது புருஷ்வ பிரம்மை வேத்தமதம் புரஸ்தார் குண்டகோபுரிஷத் மந்திரம் சொல்கிறேன் முன்னால பிரம்மன் பின்னால பிரம்மன் வலது பக்கம் பிரம்மன் இடது பக்கம் பிரம்மன் மேல பிரம்மன் கீழே பிரம்மன் எல்லாம் பிரம்மன் தான் அப்போ இருக்கிறது ஒன்றுன்னு சொன்னால் அஜானி சொல்கிறா துவைதந்தான் இருக்குங்கிறான் ஜானி சொல்கிறா அத்வைத்தம் ரெண்டு பேரும் அனுபவிக்கிறது என்ன அஜானிக்கும் உடம்பு தான் இருக்குது அஜ்ஞானியும் உலகத்தில் தான் இருக்கா ஞானிக்கும் உடம்பு இருக்குது அவனும் உலகத்தில் தான் இருக்கான் ஆனால் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்னென்னா ஒருத்தன் விசாரம் பண்ணினவன் முமுக்ஷுவாயிருந்து ஜிக்யாசுவாயிருந்து வேதாந்தத்தை குருமுகமாக விசாரம் பண்ணி புரிஞ்சின்றவன் ஞானி மோக் அடைய விரும்பாமல் ஜிக்ஞாசுவாக குரு சாஸ்திரத்தை விட்ட போகாமல் இந்த உலகத்தை உண்மையுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தம் விண்ணினாஸ்தியா கவலை எல்லாரும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணினவனுக்குத்தான் வித்தியாசமாக அவந்தோம் இதை பார்க்கறதையும் இதாக இதேதான் அவனுக்கு இதே கண்ணு தான் இருக்கு இதே காதுதான் இருக்கு மூக்குதான் இருக்கு அவனுக்கு இதே சாப்பாடு சாப்பிட்டு தான் சாப்பிட்றான் சாப்பிட்டா உப்பு இருக்கு புளிப்பு இருக்கு காரம் இருக்கு எல்லாம் தெரியுதுதான் தெரிகிறது தெரியாமல் இல்லை ஆனால் பண்டிதாக சமதரிசினா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாக பிரம்மணி தேத்து பிரம்மணி ஸ்திதா இதெல்லாம் பார்க்குறோம் கீதையிலே நம்ம நிறைய படிச்சிருக்கோம் படித்ததே தான் திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம் இவன் ஞானி திருஷ்டியினுடைய பிரயோஜனம் என்னன்னா ஆனந்தமாக இருக்கான் எஸ் எ பிரி ரமத்தே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்திய ஞானிக்கு விசாரம் பண்ணி உண்மையை புரிஞ்சதுனால அவனுக்கு கவலையே கிடையாது பருஷ சோகம் ஜகாத்தி உபனிஷத் சொல்லுகிறது அவனுக்கு சோகமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை மகிழ்ச்சி சோகம் எல்லாத்தையும் கடந்தவன் பிரகாசம் செ பிரிருத்திச்ச மோகமே வச்ச பாண்டவ நேஷ்டி சம்பிரவத்தான காங்கசீனவாசீனியோவதி ஞாபகம் பாரு இதெல்லாம் வந்து குணாதீத லட்சணம் கீதையில் பகவான் சொல்ற மனசில் ஏற்படுற எந்த உணர்ச்சிகளையும் அவன் மதிக்கிறதில்லை மனசில் ஏற்படுற எந்த உணர்ச்சிகளையும் அவன் மதிக்கிறது இல்லை அதில் நல்ல உணர்ச்சிகள் இருக்கிறதுனால பெருசாக விசேஷமாக நினச்சிக்கிறது இல்லை என் மனசு ரொம்ப விசேஷமானதுன்னு அவன் நினைக்கிறது இல்லை மனசு மோசமாக இருந்தால் இப்படி இருக்குதுன்னு அவன் நினைக்கிறதில்ல அதுக்காக அக்கிரமம் பண்ணுறான்னு அர்த்தமில்லை அது மாத்திரமில்லை தன்னோட மனசோடையோ உடம்போடையோ அவன் தன்னை சம்பந்தப்படுத்திக்கிறது இல்லை அவனும் தன்னுடைய உடம்போட மனசோட தன்னை சம்பந்தப்படுத்திக்கிறது இல்லை யாரை பார்த்தாலும் அவங்களையும் அவங்களோடைய மனசோடையும் அவங்கள சம்பந்தப்படுத்தி பார்க்கறதுமில்லை நம்ம எல்லாரையும் பார்க்குற போது அவங்களே அவங்க உடம்போடையும் மனசோடையும் சம்மந்தப்படுத்தி பார்த்தா நமக்கு ப்ராப்ளம் அது ஜட தானே கேட்க எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது நமக்கு இருக்கிற ப்ராப்ளமே தானே கேட்குற போது வாஸ்தவமாக தான் இருக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது அது வரமாட்டேங்கிறது வரமாட்டேங்கிறது இருக்கணும் இருக்குதான் வேலை என்ன பண்றது பௌன புண்ணேன சிரவணம் குறியாது இல்லாடி எதுக்கு அதை சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் பண்ணிண்டே இருழமா போற வரைக்கும் விடாதே மனசினி யச்சே தத் யச்சேத் ஞான ஆத்மனி ஞான ஆத்மனி மகத்தினி யச்சேத் தத் யச்சேத் ஆத்மனி கட்டோபுருஷத் மந்திரம் இல்லாடி கிருஷ்ணன் ஏன் சொல்றார் திருஷ்டித் திருஷ்டி துவயம் என்ன இருக்கு பிரம்மந்தா இருக்கு ஏக்கம் ஏ அத்யம் பிரி துவய திரு திருஷ்டி துவயம் தான் என்ன அர்த்தம் இரண்டு வகையான பார்வை பொருள் ஒன்று பார்வை இரண்டு அப்படி சொல்லணும் பொருள் ஒன்று பார்வை இரண்டு உலகம் உலகம் இருக்கு உலகம் இருக்கா பிரம்மம் இருக்கா ஆழ பொறுத்தது சுவாமி ஆளை பொறுத்தோம் நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் ஆழமாக போகாட்டாலும் சாஸ்திரம் உண்மையாக போய் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே சுவாமிஜி எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் உண்மைன்னு சொல்லி புரிஞ்சாக்கூட இது மனசில் ஆழமாக போக மாட்டேங்கிறதே உங்களுக்கே எவ்வளோ தூரம் இருக்குமோ தெரியல இது அதோட விசேஷம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் எனக்கு எவ்வளோ தூரம் எனக்கு தானே தெரியும் எனக்கு கண்ணு சரியாக தெரியல இல்லைன்னு யாருக்கு தெரியும் என் கண் எனக்கு பார்வை சரியா இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியலைனா எனக்கு தான் தெரியும் வேறாவது டாக்டர் கூட எப்படி இருக்குன்னு தான் கேட்பார் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கணுமே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவர் அவரும் ஏதோ எக்யூப்மெண்ட்லாம் வச்சு பார்த்து அவர் அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகும் எனக்கு சரியாக தெரியலேன்னு சொன்னால் ஒன்று சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவார் ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் அவர் இப்போ எனக்கு உண்மை என்ன பொறுத்தவரைக்கும் அதாவது சொன்னேன் இல்லையா அதான் ஒருத்தர் சொன்னால் பேசுறவனுக்கு புரிஞ்சு கேட்கிறவனுக்கு புரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் தத்துவமா கேட்குறவனுக்கும் பேசுறவனுக்குமே புரியாமல் இருந்தால் அது மகா தத்துவம் சொல்றவனுக்கும் புரியல கேட்குறவனுக்கும் புரியலப்பா இதுக்கு பேர் மகா தத்துவம்னா அப்படி சொல்லிட்டு நான் கடைசியில் இதுவரைக்கும் நான் பேசுனதெல்லாம் மகா தத்துவம்னு சொன்னேன்னு வச்சு சும்மா சாஸ்திரத்தை படித்தா படிச்சு நம்ம என்ன சொல்றோம் சுவாமிஜி சாஸ்திரமெல்லாம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் எல்லாம் சரியாக தான் தெரியுறது அது பலப்படலை அதுக்கு தான் கிருஷ்ணசுணர் யோகி இஞ்சித சததம் ஆத்மானம் ரகசிதா ஏகாக்கி யத சித்தாத்மா நிராசிஹி அபரிக்கிரஹா சனேஹி ஷனைஹி உபரமேத்து இதை இன்னொரு விடத்துலையும் சொன்னார் சேனி லக்வாசி காயமானசானவா காயமானசா வைரா அகங்காரம் அதனால தான் சர்வோபிஷதோ நந்தன அந்த ஸ்லோகம் புரியணும்னா இதெல்லாம் படிக்கணும் அடடா இதெல்லாம் வந்து இப்படி உபதேஷத்தில் இப்படி சொன்னதெல்லாம் கிருஷ்ணர் அப்படியே எடுத்து எடுத்து கேப்ஷல் கேப்ஷலாக அழகாக நல்லா பக்குவப்படுத்தி கொடுத்துருக்கார் கிருஷ்ணர் அதை திருவள்ளுவர் வேறு இப்படி கொடுத்துருக்காரு அடுத்தோணும் இதெல்லாம் பார்த்தால்தான் அது தெரியும் அதோட மகிமை தெரியறதுக்கு இதை பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு சோர்ஸ் என்னென்னா இது தான் இருக்கிற வஸ்து ஒன்று பார்வை இரண்டு பொருள் ஒன்று பார்வை இரண்டு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் சரி அப்போ இந்த பிரம்மமா பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பிரம்மமா பார்க்கற உலகமாக பார்த்தா இப்போ என்ன ஆச்சு என்ன ஆகி போயிடுத்து அப்படின்னா பார்த்துன்ற யாரும் வேண்டாங்க எங்கிட்ட மாத்திரம் வராது எங்கிட்ட கேட்காது இப்படி இந்த ஏன் இப்படிலாம் எங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் வருது துக்கம் வருது அப்படின்லாம் கேட்காது யாராவது நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு வந்தேன் உங்களை பார்க்கணும்னு வந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அது தெரிவிச்சுக்கிறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களான்னு அப்படி ரொம்ப குறைவு அப்படி சொல்கிறவங்க ரொம்ப குறைவு சொன்ன ஜோசியர்கிட்ட போனேன் உங்களை பார்த்தா சரியாய்டுன்னு சொன்னார் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து கிட்ட கொடுத்தா ரொம்ப புஷ்பராக கொடுத்தார் ஒருத்தர் புஷ்பராக அந்த ப்ரகஸ்பதிக்கு ஒரு இது அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் இல்லை ஜோசியர் சொன்னார் இந்த புஷ்பராக கல் ரெண்டு வாங்கி என்ன இல்லை ரெண்டு இல்லை ஒன்று அதை வாங்கி ஒரு குருவுக்கு கொடுங்கன்னு சொன்னார் அதனால் கொண்டு கொடுத்துருக்கேன் நான் சொன்னேன் அங்கே ஒரு குருவுக்கா நின்றுருக்கார் கையை கொடுத்துருந்தேன் அந்த குருவுக்கு வச்சுட்டு போங்க இல்லை இல்லை உங்களு தான் கொடுக்க சொன்னார் நான் என்ன பண்ணுறது ஒருத்த கல்லாக வச்சுருங்க ஏதாவது ரெண்டு கல் கொடுத்தா கடுத்துனா பண்ணி போட்டுருக்கேன் ஒத்தக்கல்ல வச்சுன்னுதான் கடைசியில் அதுக்கு தான் யாரும் வந்து துக்கமாக இருக்கிற காலத்தில் தான் எல்லாம் ஓடுறாங்க சுகமாக இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருக்கோங்கிறது பகவானுக்கு தெரிவிக்கிறவங்களே அதுக்கு ரொம்ப விவேகமான கஷ்டமாக இருந்தால் தான் போகிறார்கள் மக்கள் இருக்கட்டும் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா துவைத்த திருஷ்டி துக்க துக்கத்துக்கு காரணம் அத்வைத்த திருஷ்டி துக்க காரணம் ஆகை வஸ்து ஒன்றா இருந்தாலும் திருஷ்டி வேற வேறையாக இருக்குது ஒரு திருஷ்டி ஞானி திருஷ்டினால் பிரயோஜனம் இருக்குது அக்னா சங்கராச்சாரியன் இந்த பிரயோஜனத்தை வச்சே இந்த திருஷ்டி அவசியங்கிற பிரயோஜனத்தை வச்சே இந்த திருஷ்டி அவசியம் அத்வைத்தினால்தான் துக்கம் போகும் ஆகையினால உனக்கு அத்வைத்த திருஷ்டி தான் இந்த துவைத்த திருஷ்டியை நீ விடு துவைத்த திருஷ்டி தான் சர்வசம்சார காரணம் அப்படி சொல்லுகிறார் ஆதிசங்கரை சரி இது வஸ்து ஒன்று இது ரெண்டாக தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு விசாரம் பண்ணி பார்க்குறோம் கயிறு பாம்பு உதாரணம் நீங்கள் இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் திருமூலர் திருமந்திர பாட்டெல்லாம் மரத்தை மறைத்தது அதே தான் இப்படி வளவழான்னு எழுது மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் வரத்தில் மறைந்தது பார்முதல் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயம் இல்லை கருத்தில் அப்ப பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யான்னு சொன்ன நம்ம ஜெகத்தை பார்க்குறோமா பிரம்மத்தை பார்க்கறோம்னா எல்லாரும் ஜெகத்தை தான் பார்க்கறோம் ஆனா சாஸ்திரத்தினுடைய கண்ணை கச்சின்னு நம்ம பார்க்கணும் கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் இந்த மாம்ச கண்ணுதத்தை தான் காட்டுகிறது இந்த மாம்ச கண்ணாடி கண்ணு பின்னால போற மனசும் தான் அனுபவிக்கிறது ஆனா சாஸ்திரத்தினாலஸ்கிருதம் மனஹாம்பர் சங்கராச்சாரிய சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் மனஹ ஆத்மஜானே கரணம் பர் அது பெரிய விஷயம் ஆச்சாரிய உபதேச சம்ஸ்கிருத சம்ஸ்கிருதம் மனஹ ஆத்மஜ்யே கரணம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால பண்படுத்தப்பட்ட மனம்தான் பிரனத்துக்கு காரணமாக இருக்கு தெரியலையே ஜகத்து அத்வை கேட்கறோம் இப்ப கைர பாம்பா பாக்குற உதாரணம் இருக்கு ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டாமே கைர பாம்பா பாக்குறதுக்கு காரணம் என்ன ரெண்டும் கேட்டான் வெளிச்சமும் இருட்டும் இல்லை இப்ப தூக்கத்தில் நமக்கு உலகத்தில் விவகாரம் பண்ணிக்கொண்டிருக்கோம் இருட்டும் இல்லை வெளிச்சமும் இல்லை ரொம்ப இருட்டாக இருந்தால் கயிறு இருக்குதுன்னு தெரிய போகிறதில்ல கயிறு பாம்பாக தெரிய போகிறதில்லை நல்ல வெளிச்சமாக இருந்ததுன்னு சொன்னால் கயிறு தான் தெரிய போகிறது பாம்பு தெரிய போகிறது இல்லை இப்போ வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லைன்னு ரெண்டும் கெட்டானா இப்போ ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே பாருவோம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்படி போகும்போது அங்கே எது ஒன்று இருக்கும் சந்தேகம் வந்துடும் இவ்வளோ இருக்குமோ இது விசேஷம் என்னென்னா இது வேதாந்தம் படித்து படித்து பாம்பெல்லாம் கயிறுன்னு நினச்சு முட்டோன்னு வச்சுக்கோங்களோ இது வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கோமா எப்போ பார்த்தாலும் கயிறு தான் கயிறு தான் இருக்கு பாம்பே கிடையாது அப்படின்னா இது அந்த ஞானம் வந்துடும் அதனால பார்க்க பார்க்க எல்லாம் எதை பார்த்தாலும் பாம்பெல்லாம் பார்க்க பார்க்க கயிராத்திரி அது வாபத்து அப்புறம் அந்த கயிறு எடுத்து கட்டிவிட்டோம்னு வச்சுக்கோங்க அது அதோடய விசேஷம் அப்போ மந்தாந்தகாரத்தில் இரண்டு இருளும் இல்லை வெளிச்சமும் இல்லைங்கிற ஒரு ரெண்டுங்கட்ட நேரத்தில் தான் கயிறை பாம்பாக பார்க்குறோம் அது மாதிரி இந்த உலகம் நமக்கு தெ வந்து தெரிஞ்சும் இருக்குது தெரியாமல் இருக்குதுன்னு அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் இந்த உலகம் நம்ம பார்க்குற போது இது பூர்ணமாக தெரிகிறதான்னு கேட்டால் பூர்ணமாக தெரியும் மந்தாந்தகாரம் அறியாம மந்தாந்தகாரம் அதனால நம்ம இந்த பிரம்மனை உலகமா பாக்கிறதுக்கு காரணம் அத்தியாசம் பண்றதுக்கு காரணம் அக்ஞானம் என்ன மந்தாந்த அதே மாதிரி ஜெக பிரம்மனை ஜெகத்தா பாக்கிறதுக்கு காரணம் அஜ்யானம் பிரம்மத்தை ஜெகத்தா பாக்கிறது அத்தியாசம் ஜெகத்தா பாக்கிறதுக்கு அத்தியாசத்துக்கு காரணம் அக்ஞான் அத்தியாசத்துக்கு காரணம் அத்தியாச கேத்து அக்ஞான் இது வேறு கோஷ்டிலாம் இருக்குது அத்தியாசமே போகிறமே என்னத்துக்கு சமேதம் அத்தியாசம் அவித்யேதி மன்யந்தே அப்படின்லாம் நிறைய இருக்குது அப்போ ஒரு கேள்வி ஒரு வஸ்தூவில் கற்பனை பார்க்கற போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு தக்ஷணாமூர்த்தியை பார்க்குறோம் நம்மளுக்குலாம் பக்தி இருக்குது பக்தி இருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்குறோம் தக்ஷணாமூர்த்தி வந்து இது வந்து பகவான்ப்பா அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அவருக்கு எவ்வளோ மந்திரங்கள்லாம் சொல்லி சாநித்தியமெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு நாஸ்திகம் வெளியில் வரான் சும்மா பின்னாடி கையை கட்டிட்டு போய் வேடிக்கை வாங்க ஒரு கல்லை கும்பிட்றாங்கப்பா அப்படிங்கிறான் அவன் வந்து கல்லை கும்பிட்றாங்க அவனுக்கும் மரியாதை இல்லை பகவானுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும் பிரதிணம் பண்ணணும் மரியாதை இல்லை ஒரு நாஸ்திகம் பார்க்குறான் அதே விக்கிரகத்தை பார்க்குறான் அவனுக்கு கையை எடுத்து கும்பிடணுங்கிற எண்ணம் அல்ல மில் ஸ்தோத்திரம் இல்லை மனசில் அது எண்ணமே இல்லை நமக்கு அந்த எண்ணம் இருக்குது நம்ம திருஷ்டி ஈஸ்வர திருஷ்டி அவனுடைய திருஷ்டி பாஷாண திருஷ்டி அவனுடைய திருஷ்டி என்ன திருஷ்டி பாஷாண அவன் கல்லாக பார்க்கலான் அவன் பார்க்குறது தானே உண்மை அப்படின்னு இல்லையா என்ன சொல்கிறது சரி அவன் பார்க்குறத உண்மையாகவே வச்சுப்போம் வச்சுப்போம் அதனால என்ன பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம வந்து அந்த விக்கிரகத்தை வந்து அந்த அது விக்கிரகம் சொல்றோம் விக்கிரங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் விசேஷா கிரஹிக்கப்படுறதுனால விசேஷமாக கிரகிக்கப்படுறதுனால தான் எனக்கு பேர் விக்கிரகம்னு பேர் கிருபான ரொம்ப அழகா சொல்லுவார் இது கல்வி இல்லப்பா கல்வி கிரகம் அப்படிங்க அவரோட பாஷை இது கல்வி கிரகம் அல்ல கல் விக்கிரகம் இல்லை இது கல்வி கிரகம் இது பகவான் வந்து கல்வியை கொடுத்து அது வேற அர்த்தம் கிரகம்ங்கிறது அர்த்தம் வேறு தமிழ் கல்விங்கிறது தமிழ் கிரகம்ங்கிறது சம்ஸ்கிருதம் இது கல் விக்கிரகம் இல்லை கல்வி கிரகம் கல்வி கிரகம் அப்போ நம்ம ஜெகத்தை பார்க்கற போது வஸ்து ஒன்று தானே வஸ்து ஒன்று தான் இது தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கே வஸ்து ஒன்று தான் பக்தனுடைய திருஷ்டி பகவான் பக்தி இல்லாதவருடைய திருஷ்டி கல் வஸ்து திருஷ்டி பொருள் ஒன்று சேர்க்கிறவங்க புரியும் திருஷ்டி துவயத்துக்கு இந்த உதாரணம் சொல்லிவிட்டேன் கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்தில் இப்போ ஜெகத்தை பார்க்கற போதே பிரம்மத்தை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பாம்பை பார்க்குற போது கயிறை பார்க்குறோமா இல்லையா பாம்பை பார்க்குற போது கயிறை பார்க்குறோமா இல்லையாண்ணா கயிறை பார்க்குறோன்னு சொன்னால் அப்போ ஏன் பாம்பை பார்க்குறேன்னு கேட்பேன் என்ன கயிறை பார்க்கல என்ன இப்போ பாம்பை எதில் பார்க்குறேன்னு எப்படி கேட்டாலும் மாட்டிப்போம் அதிஷ்டானத்தை பார்க்காமல் அத்தியாசத்தை பண்ணுகிறோமா அதி அறிந்து அத்தியாசம் பண்ணுகிறோமா அதிஷ்டானத்தை அறியாமல் பண்ணுகிறோமா ஆதாரத்தை பார்க்காம ஆதேயத்தை பாக்கிறோமா சுத்த ஆரம்பிக்கோமா கேட்டீங்கன்னா கயிறை பார்க்கலன்னு சொல்லுவீங்க பாம்பை எதுல பாக்கற அப்படின்னு கேட்போம் இல்ல கயிறை பார்க்கலன்னு சொன்னா அப்பவும் அதே கேள்வி வரும் பாம்பை எதுலதான் பாக்கற அப்போ அப்ப என்ன தெரிகிறது பாருங்க கயிறு பாம்பு பிரம்மம் ஜத் ஜத்தை பார்கிற போது நீ பிரச்சது என்னயே பார்த்தும் உத்திராமந்தம் குஞ்சானம்பா குணாத்தம் ி பசியானுஷா நுர்மதி இன்னொரு இடத்துல சொன்னார் நச பசியுர்மதித்தபுதி பசியத்து துர்மதி அப்போ இதிலிருந்து ஒன்று தெரியல அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணாமல் அத்தியாசத்தை பார்க்க முடியாது அதிஷ்டானத்தை தரிசனம் செய்யாமல் அத்தியாசத்தை பண்ண முடியாது நம்ம ஜெகத்தை பார்க்கிறோமா பிரம்மத்தை பார்க்கிறோமா பிரம்மத்தை ஜெகத்தாக பார்க்கறோம் மாயினால ஜெகத்தாக பார்க்கணும் சொல்றோம் பார்க்கிறோம் என்ன அர்த்தம் பார்க்கிறோம் பார்க்கவில்லை அப்படிங்கறத சொல்லும்பொழுது கேக்குது அது ஒரு சந்தேகம் அது ஒரு அத்தியாசம் மனசுக்குள்ள ஒரு அத்தியாசம் தான் மறைந்துடாது மிக இது கைறாமென்னும் விசேஷந்தான் மறைந்து போகும் அப்போ அதிஷ்டானத்தில் ஒரு அம்சம் நமக்கு மறையப்படுகிறது அறியாமையினால அதிஷ்டானத்தில் ஒரு அம்சம் மறைகிறது இன்னொரு அம்சம் மறையது அதுதான் என்ன சொல்றோம்னா இது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை அசதா பாவகா ந வித்தியதே சதகா அபாவகா ந வித்தியதே அப்போ இந்த அதிஷ்டானத்தில் ரெண்டு அம்சம் இருக்கான் ஒரு அம்சம் வந்து இத அம்சம் இது அப்படிங்கிற ஒரு அம்சம் அந்த அம்சம் சாமான்ய அம்சம் இப்ப எல்லாத்துலேயும் வந்து இது இது இதுன்னு இருக்கு எல்லா பொருள்கள்லையும் இது இது இது இது மைக்கு இது மைக்கு இது கண்ணாடி இது புஸ்தகம் இது கடிகாரம் இது ஃபேன் இது மழை இது சத்தம் எல்லாத்தையும் இது இது இதுன்னு இருக்குது அந்த இதுன்றது சாமானியம் இது அல்லது அது அதுன்னு சொன்னாலும் சரி இதுன்னு சொன்னாலும் சரி எல்லாம் சாமானியம் அதெல்லாம் ப்ரோ அது சமானமாக இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று வேறு இது சொல்கிறோம் இது இது ஃபேன் இது கண்ணாடி அப்படிங்குறோம் இப்போ எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த இதுங்கிறது சமானம் ஆக இதில் அந்த ரஜு அம்சம் இப்போ மூணு இருக்கு சமஸ்கிரு இதெல்லாம் என்ன சொல்லுவோம் கேட்டா அதிஷ்டானம் ஆதாரம் அத்தியாசம் அதிஷ்டானம் ஆதாரம் அத்தியாசம் இல்லை இன்னொன்று பாஷை இருக்குது அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாஸ் அது இன்னும் நல்ல வார்த்தை அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாஸ் அதிஷ்டானம்னா என்ன நான் உதாரணம் சொன்னால் தான் புரியும் நான் உங்களுக்கு மத்தியானம் ஒன்றரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறது படிக்கிறதுக்கு தான் அதை படிக்கிறதுக்காக தான் அந்த நேரம் கொடுத்துருக்கேன் கேட்டாங்க இதுக்கு நான் காலம்புற கிளாஸில் இந்த மந்திரமெல்லாம் இவன் படித்தோமே இந்த அஞ்சு ஸ்லோகம் மூணு நாள் ஆகும் எல்லாம் கயிறு பாம்பு ரொம்ப அழகா சொல்ல பொன்னம்பல சுவாமி உரையில் பார்க்கலாம் அதிஷ்டான ஆசிரிய அத்தியாசம் இல்லை எக்ஸாம்பிள் இது எத்தனையோ விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது இப்போ இதுங்கிறது வந்து அதிஷ்டானம் பயிர்ங்கிறது ஆசிரயம் வாங்குங்கிறது அத்தியாசம் அதே மாதிரி இது இது அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம சொல்கிற போது இதுங்கிறது பிரம்மனை குறிக்கிறது ஒரு ஒரு பொருளும் இருக்கு ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் ஆசிரியம் அது ஒரு நாமம் இந்த நாமரூபங்கள் சொல்ற பொழுது உண்மையில் என்னது பாம்பு உண்மையில் என்னது பாம்பு உண்மையில் என்னது பாம்பு கயிறா பிரம்மான் அங்கே இருக்கிறது கயிறா பாம்பா கயிறா பிரம்மான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் நீங்கவே உங்களுக்கு கூட ப்ராப்ளம் இல்லை எனக்கு தான் சொல்றேன் நான் தானே பேசணும் அதனால எனக்கு காது காது கேட்கிட்டே இருக்கு இல்லாட்டி காலை பேசணும் பேசினா என்ன பேசணும்னு எனக்கே தெரியாது நான் பேசுறது எனக்கு கேட்கணும் இல்லையா நான் பேசுறது என்ன கேட்கலன்னு பேச தெரியாது சமாளி இந்த துவைத்த நம்மளை ஒன்றும் பண்ணாரு அப்போது இந்த நீங்கள் இந்த உதாரணத்துக்காதான் இதை சொன்னேன் அதிஷ்டானம் ஆசிரியம் அத்தியாசம்னு சொன்னேன் நம்ம இந்த உதாரணத்தை இதில் வைத்துக்கொண்டு இங்கேயும் புரிஞ்சுக்கணும் ஜெகத்திலையும் புரிஞ்சுக்கணும் ஜெகம் இதில் இருக்கக்கூடிய இந்த இதம் அம்சமெல்லாம் பிரம்மன் பலவிதமான நாமரூபங்கள் அதில் வேறு நாம் நிறைய கற்பனை ஒன்று நம்ம ஒன்று ஒன்று ஒரு ஒரு பெயர் அதில் ஒரு பொருள் இருக்குது அது ஒரு மரம் இருக்குது அப்புறம் அந்த வேப்ப மர மரத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் அதெல்லாம் அத்தியாசம் அதை வச்சுன்னு அதை விவகாரம் பண்ணுறோம் ஆஹா அதிஷ்டான ஆசிரய அது மாதிரி பிரம்மத்தில் நிறைய நாம ரூபங்கள் அதெல்லாம் எனக்கு துக்கம் தர்றது அப்படிங்கிறது நான் எனக்கு இது சுகம் கொடுக்கறதுன்றது அத்தியாசம் துக்கம் கொடுக்கறதுன்றது அத்தியாசம் அது சுகத்தையும் கொடுக்கறதில்ல துக்கத்தையும் கொடுக்குறது பிரபஞ்சம் சுக துக்கம் அப்படிங்கிறது அத்தியாசம் ஏதாவது உங்களை வந்து பண்றதா என்ன நம்மளா தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த ஆசிரமம் எனக்கு ஒரே தலைவியாக இருக்குது அப்படிங்கிறேன் வச்சு கூட தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுவும் அத்தியாசம்தான் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறது அதுவும் அத்தியாசம் ரெண்டுமே அத்தியாசம்தான் அப்போ ஆசிரமம் எனக்கு ஆசிரியம் ஆசிரமம் எனக்கு ஆசிரியம் காரிருபாரம் என்னதென்னா ব্রহ্মம் அப்ப ஞாவுச்சங்கோ अधिष्ठानम ब्रह्मம் आश्रयம் நாமரூப வஸ்துக்கள் அது நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிறதுங்கிறது தியா அந்தாங்க பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா द्वैதம் வந்து ஞானம் வர வரைக்கும் துக்கத்தை கொடுக்கும் ஞானம் வந்தாச்சுனா द्वैதம் துக்கத்தை கொடுக்க முடியாது द्वैதம் மோகாய போதாத்ராஸ்து போதாப்பிராக்கு துவைத்தம் மோகாய் போதே பிராப்தே மனிஷையா ஞானத்தினால வந்து நம்ம வந்து விசாரத்தினால் வந்து மனிஷேன விசாரேனா விசாரத்தினால் நம்ம போதத்தை அடைஞ்சிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பாடு தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுறதுன்னா பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம் ஒரு ஸ்லோகம் எனக்கு ஃபேமஸ் இருக்குது ஆனால் வேதாந்தம் படித்த பிறகு தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம்ன்றது ஆனந்தம் ஏதாந்த படிக்கிறதுக்குனாலும் எப்போயா சொல்லி கொடுக்க போறேன் இன்னொரு நீ தான் ஞானத்துக்கு அதிக அதிகம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் புரியவே மாட்டேங்கிறது மாண்டோசி படிச்சு முதல் மந்திரம் வர்றதுக்கே ஆறு கிளாஸ் ஆகிடுது அப்படி வந்து இந்த ஓமி தேர்தல் தட்சிண மீது மந்திரம் புரியிறது அதுக்கு சொல்கிற விளக்கம் அதை புரியவே மாட்டேங்கிறது இப்படிலாம் எனக்கு சந்தேகம் வருமே எல்லாம் கிளியர் ஆகிடும் பாருங்கள் எல்லாம் வந்து சொன்னது இப்படிலாம் கொஞ்சம் சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி கடைசியில் என்ன இதான் சொன்னேன்னு ஓஹோ இதுதான் சொன்னேடா சரி போயிட்டு வரோம் பொரு சாமானிய தரிசனம் பண்றான் தரிசனம் பண்ணி அவஸ்தப்படுறான் இந்த சாமானிய ஜானம் விசேஷ ஜான்கிறதுலையே பேதம் இருக்குது சில சமயம் சாமான்ய ஜானம் துக்கத்துக்கு காரணமாயிடும் இப்போ இப்போ ஜெகத்தில் வந்து சாமானியம் விசேஷம்னு சொல்கிறோம் இப்போ வந்து க இதுங்கிறது சாமானியம் பயிருங்கிறது விசேஷம் மறைஞ்சி போகுது அப்புறம் அதில் என்ன புதுசாக இன்னொரு விசேஷத்தை இவன் உண்டு பண்ணுறான் விசேஷம் வந்து வாஸ்தவமாக இருக்கிற விசேஷம் இவன் அத்தியாசம்ன்ற விசேஷம் பாம்புங்கிறது ஒரு விசேஷம் தானே ஆ விசேஷம் மறைஞ்சு போய் அதில் அத்தியாசம் ஏற்படுறது சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் அத்தியாச வஸ்து விசேஷ ஜானம் மறைஞ்சு போய் நான் எல்லாம் உங்களுக்கு தொகுத்து சொன்னேன் கவலைப்படாது எல்லாம் அப்படியே எங்கயோ அத்வானத்தில் நிற்கிறதே நான் எனக்கே தான் தெரியுது நான் சொல்கிறதெல்லாம் இப்படி எப்படி இருக்குது அங்கேருந்து இருக்கு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கொண்டு தான் சொல்கிறேன் சாமான ஜானம் விசேஷ ஜானம் இந்த சாமானிய ஜானம் தான் நமக்கு வேணும் விசேஷ ஜானம் வேண்டாம் தேவையில்லை விசேஷ ஜானத்தான் நமக்கு அவஸ்தை உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விசேஷ ஜானம் இருக்குது எனக்கு வேதாந்தத்தை பற்றின அறிவு இருக்குது உங்களுக்கு இருக்குது வேறு விஷயம் இப்போ உங்கள் ஒருத்தருக்கு நல்லா சமையல் பண்ணுறதுக்கு ஞானம் இருக்குது ஒருத்தருக்கு நல்ல கட்டடத்தை பண்ணுறதுக்கு கட்டணம் கட்டுறதுக்கு ஞானம் கொடுக்குது ஆனால் இப்போ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு துறையில் அறிவு இருக்குமா இருக்காத இருக்குது ஆனால் எல்லோரும் ஒரு அறிவை முக்கியமாக பெறணும்னு வந்திருக்கும் இங்கே கேம்ப்புக்கு வந்துருக்கும் ஒருத்தர் கேட்டால் டாக்டருங்கிறார் ஒருத்தர் கேட்டால் இன்ஜினியருங்கிறார் ஒருத்தர் கேட்டால் ஒன்றும் தெரியாதுங்கிறார் ரொம்ப நல்லதாக போச்சு இப்படி வந்து ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று தெரியுங்கிறாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு தான் இங்கே வந்திருக்கும் ஏகஸ்மின் விஜாத்தே சர்வம் இதம் விஜாதம் பவதி நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது பிரம்மனை பற்றின ஜானம் இதை பற்றின விளக்கத்தை இதோட சேர்த்து நம்ம பார்க்குறோம் ஆ இதம் சர்வம் ஓம்காரா ஏவ இதம் சர்வம் ஓம் காரா ஏவன்னா இந்த ஓங்கார ரூபமாகிய பிரம்மன் தான் இவை அனைத்துன்றது கருத்து மழை ஒரு பக்கம் இருக்குது மணி ஆயாச்சு நாளை காலையில் இவ்வளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நன்றாக விசாரம் பண்ணுவோம் இந்த மந்திரத்தை இன்னும் நிறைய இந்த மந்திரங்கள்லாம் வரும் இந்த ஆகம பிரகரணத்தை எப்படியும் முடிப்பேன் ஆகம பிரகரணத்தோடு இந்த மந்திரத்தை முடிச்சுடுவோம் ஏன்னா இந்த பன்னெண்டு மந்திரம் முடியும்போது ஆகம பிரகரணம் முடிந்து விடுகிறது அதுக்கு பிறகுதான் அடுத்த பிரகரணங்கள்லாம் ஆரம்பிக்கிறது இல்லை மற்றெல்லாம் படிப்போம் நாம இந்தளவில் பகுப்பணே விஷ்ணுமே வசி மாஷரியஜா சுஷ் வாசி யசேமேவ் அங்கதா ஸ்வந்திரோ பூஷா விஷவே ஸ்வதி நாட்சரி ஓம் ஷாதி ஓம் ஈஷரோ குருலாப் மூர் விபா வோமவாப்யிணா மூத்த நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரவே ஓம் சாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி